அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு மெய்யன்பர்களே உலகத் தமிழர்களின் உள்ளந்தோறும் வள்ளுவம் என்கிற தலைப்பிலே திருக்குறளிலே நாம் பேதமை அதிகாரத்திலே ஆறு திருக்குறட்பாக்களுக்கு பொருள் தெரிந்து கொண்டிருக்கிறோம் இன்று ஏழாவது திருக்குற்பாவிற்கு பொருள் சொல்லுகிறேன் ஏதிலார் ஆற தமர் பசிப்பர் பேதை பெருஞ்செல்வம் உற்றக்கடை மீண்டும் ஒரு முறை சொல்லுகிறேன் ஏதிலார் ஆரத் தமர் பசிப்பர் பேதை பெருஞ்செல்வம் உற்றக்கடை இல்ல நல்லா ஞாபகம் வச்சுக்க வேண்டிய கருத்துக்கள் இந்த குரலையும் ஞாபகம் வச்சுக்கணும் இந்த குரலில் இருக்கக்கூடிய கருத்துக்களையும் நம்ம நல்லா மனசில் வச்சுக்கணும் பேதை பெருஞ்செல்வம் உற்றக்கடை பேதைனா ஒரு அஜானி அறிவே இல்லை பள்ளிக்கூடத்துக்கு போகலை சரியாக படிக்கலை ஆசிரியர்கள் சொல்கிற வார்த்தையை கேட்கறது இல்லை அறிவை ஒவ்வொரு நாளும் வளர்க்கிறதில்லை சோம்பேறித்தனத்தையும் கெட்ட பழக்கத்தையும் வளர்க்கிறான் அப்படிலாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அவனுக்கு பெரும் செல்வம் வறுமையானால் அவனுடைய தாயோ தந்தையோ இல்லை உறவினர்களோ அவனுக்கு நிறைய செல்வத்தை கொடுத்துட்டாங்கன்னு சொன்னான் இன்னொரு இடத்துல சொல்ல போகிறார் பண்பிலான் பெற்ற பெரும் செல்வன்பர் அதாவது எப்படி ஒரு புத்தம் இல்லாத பாத்திரத்தில பால விட்டால் அந்த பால் எப்படி கட்டுப்போகுமோ அப்படி அறிவும் ஒழுக்கமும் இல்லாதவனுடைய செல்வம் வீணாகும் என்று ஒரு இடத்துல சொல்லுவார் அது மாதிரி இங்கே என்ன சொல்றார் பேதை பெரும் செல்வம் உற்ற கடை ஒரு அஜ்ஞானி அறிவிலி இக்னரெண்ட் பர்சனுக்கு நிறைய பணம் கிடைச்சிடுதுன்னா அவங்க கூட அது சரியாக அனுபவிக்க மாட்டான் சுற்றி இருக்கிற என்ன சொல்வது சில பேர்லாம் இதுக்குன்னே இருப்பாங்க பணக்காரனுக்கு பின்னால் பத்து பேர் இருக்கிற மாதிரி இவனுக்கு பின்னாலே இருந்து புகழ்ந்து இவனுக்கு கூட அதை அனுபவிக்க முடியாது ஏதிலார் ஆற ஏதில ஆறன்னா தகுதி இல்லாதவர்கள் அனுபவிக்க அவனை சுற்றி தகுதி இல்லாத ஜனங்கள்லாம் சேர்ந்து அவனோட செல்வத்தை அவங்க அனுபவிப்பாங்க தமர் பசிப்பர் தமர் பசிப்பர்னா அவனுடைய சுற்றத்தார்களுக்கெல்லாம் உணவேறு கிடைக்காது அவங்களுக்கு அந்த பொருளோ பணமோ உபயோகப்படாது செல்வர்க்கு அழகு செழுங்கிளை தாங்குதல் என்ற ஆன்றோர் வாக்குக்கு இணங்க செல்வம் எல்லாம் நம்மை சுற்றி இருப்பவர்களுக்கு பயன்படணும் நம்ம சுற்றத்தாருக்கும் பயன்படணும் சமூகத்துக்கும் பயன்படணும் நம்முடைய சுற்றத்தார் பசிக்க நாம் அதை பார்க்கக்கூடிய நிலைமை வரக்கூடாது ஆகவே பேதை பெரும் செல்வம் உற்றக்கடை பேதையானவன் அறிவிலியானவன் பெரிய செல்வத்தை பெற்று விடுவானே ஆனால் அவனை சுற்றி இருப்பவர்கள் தகுதி இல்லாதவர்கள்தான் அதை அனுபவிப்பார்கள் இவன் கூட அதை அனுபவிக்க முடியுமான்னு தெரியலை மற்றவங்களெல்லாம் தங்களுடைய சொந்தக்காரங்கள் உற்றார் உறவினர்களெல்லாம் பசியினால் வாடுவார்கள் அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா நாம் அறிவோடு இருக்கணும் நம்ம செல்வத்தை பெற்றா அதை நம்ம சுற்றி இருக்கிற உறவினர்களுக்கெல்லாம் அவங்களுடைய வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்துக்கு உதவி செய்யணும் அவர்களுக்கும் அறிவை கொடுக்கணும் அவர்களும் அந்த பொருளை வீணாக்கிற கூடாது தகுதி உள்ளவர்களுக்கு அந்த பொருளை வழங்கி எல்லாரும் இன்பமா வாழணும் அப்படிங்கறத ஊருணி மீர் நிறைந்தற்றே உலகவாம் பேரறிவாளன் திரு மற்றொரு குரலை சொல்லுவார் இதுக்கு நேர்மாற இருக்கு பாருங்க அந்த குரல் பேரறிவாளன் திரு அறிவுள்ளவனுடைய செல்வமானது எப்படி ஒரு ஊருணி நீர் எல்லோருக்கும் பயன்படுகிறதோ அதைப்போலன்னு சொல்லி இருக்கிறார் ஆகவே அந்த குரலை இந்த குரலை நாம ஒப்பிட்டு பார்க்கலாம் இந்த குரலின் பொருளை இந்த அளவிலே நிறைவு செய்கிறேன் ஏதிலார தமர் பசிப்பர் பேதை பெருஞ்செல்வம் உற்றக்கடை எல்லோருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதநேயம்